சென்னை தமிழ்ச்சி சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் திரு ப சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு வருகின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய விழாவினை சிந்தாதிரிப்பேட்டை பன்னீர் திருமுறை சிவகா சங்கரன் அவர்கள் குத்து வழக்கை சிறப்பிப்பார்கள் த்திற்கு மூன்று புராணங்கள் மிகவும் உயர்ந்தது என்று நமது பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதிலே பெரிய புராணம் புராணம் கந்த புராணம் இது மூன்றும் மூன்று சிவனுடைய கண்கள் போல் என்று பெரியவர்கள் எண்ணியிருந்திருக்கிறார்கள் எண்ணி இருக்கிறார்கள் எப்படி மூன்று கண்கள் என்று சொன்னார்கள் என்று எண்ணி பார்ப்போமேயானால் சிவனுக்கு கண் மூன்று முக்கண்ணன் என்று பேர் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு நெருப்பு இதிலே இடது கண்ணு சந்திரன் வலது கண்ணு சூரியன் நெற்றிக்கண்ணு அக்னி இப்ப வலது கண்ணு பெரிய புராணம் இடது கண்ணு திருவிளையாட புராணம் நெற்றிக் கண்ணு கந்த புராணம் இதை ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு கேட்டா பெரிய புராணம் வந்து சூரிய குலத்து அரசர்கள் சோழர்களுடைய வரலாறை சொல்லுவது சோழ நாட்டினுடைய வரலாறை சொல்லுவது சூரிய குலத்தவர்கள் அவர்கள் அதனால் அந்த கண்ணுக்கு ஒப்பு சொன்னாங்க பாண்டியர்கள் சந்திர குலத்து அரசர்கள் அதனால தான் இடது கண்ணுக்கு சொன்னார்கள் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகன் அதனால கந்த புராணத்தை நெற்றிக்கண்ணுக்கு ஈடாகச் சொன்னார்கள் இந்த மூன்று புராணமும் சைவத்திலே பெரிதாக பேசப்படுகிறது பெரிதாக போற்றப்படுகிறது எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் இப்படி மூன்று புராணத்துக்கு பெருமை வருகிறது அதிலே திருவிளையாட புராணத்திலே எடுத்த எடுப்பிலேயே சத்தியாய் சிவமாகி என்று விநாயக தோத்திரம் வருகிறது அதை சிவனே எடுத்துக் கொடுத்தான் என்று வரலாறு உண்டு சக்தியாய் சிவமாகி என்று பாடிவிடு என்று பரஞ்சோதி முனிவருக்கு ஆண்டவன் உத்தரவிட்டான் சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொறுப்பாதமே என்பது பாட்டு இப்ப இடது கண்ணு பெரிய புராணம் அதிலே உலகலாம் என்று பாடிவிடு என்று நடராஜ பெருமான் தெய்வ சேக்கிடார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்தார் அந்த உலகலாம் உணந்து உதற்கறியவன் விநாயகர் பாட்டு அல்ல அது பில்லை அம்பலக்கூத்தனை சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் உலகலா உணந்து உதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொன்னவர் அடுத்த செய்யுள்ள விநாயகரை சொல்லிவிட்டார் ஆனால் அடுத்த செய்யுள்ள விநாயகரை சொன்னாரே தவிர சக்திக்கோ அல்லது முருகனுக்கோ ஆக ஏழை தெய்வங்களுக்கோ பெரிய புராணத்தில் பாட்டு இல்லை திருவிழையாட புராணத்தில் இருக்கிறது சக்திக்கு இருக்கிறது முருகனுக்கு இருக்கிறது நால்வருக்கு இருக்கிறது பைரவ கடவுள் சொல்றாரு தட்சிணாமூர்த்தி கடவுளை சொல்றார் ஆனா பெரிய புராணத்தில் அந்த கணபதியோடு நிறுத்திட்டார் காப்பு செய்யுள்ள வரவில்லை என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும் கந்த புராணத்தை எடுத்துக்கொண்டவையானால் கந்த புராணம் பாடியவர் சச்சியப்ப சிவாச்சாரியார் என்று உங்களுக்கு நினைவிருக்கும் அவர் குமர கோட்டத்து முருகனை பூசை செய்கிற குருக்கள் அவர் கந்த புராணத்தை பாட நினைத்தார் சிவன் பாட்டு எடுத்துக் கொடுத்தான் முதல் பாட்டு விநாயகர் பாட்டு திகழ் சசக்கரச் செமுகம் ஐந்துடான் சகடசக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவிண்மணியாறை விகட சக்கரன்மைப்பதம் போற்றுவான் என்பது அந்த பாடல் விகடசக்கரன் என்பது விநாயகருடைய பெயர் அந்த விநாயகர் காஞ்சிபுரத்து கோயில்ல தெற்கு பிரகாரத்தில் அந்த கோபுரவாசல இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இதிலிருந்து என்ன தெரிகிறது கேட்டா தேவாரத்தில் சிவனை தவிர வேறொரு தெய்வத்துக்கு பாட்டு கிடையாது என்பது நான் அடிக்கடி நாங்க மேடையில் சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் சிவனே முதல் தெய்வம் விநாயகருக்கு பாட்டு கிடையாது முருகனுக்கு பாட்டு கிடையாது அம்பிகைக்கு பாடு கிடையாது எந்த தெய்வத்தும் கிடையாது ஏக தெய்வக் கொள்கை உணர்த்தப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கும் தெரியும் இல்லையா ஆமா நீங்க சொல்லலாம் இது ஏன் ஐயா நம்ம கோயிலில் எல்லா தெய்வமும் இருக்கிறது பாடி வைக்க வேண்டியதுதானே ஒத்துக்கொள்ள திருயான சம்பந்தரும் ஒத்துக்கொள்ளல திருநாவுக்கரசர் ஒத்துக்கொள்ளல சுந்தரரும் ஒத்துக்கொள்ளல மாணிக்கவாசகரும் ஒத்துக்கொள்ளல சிவன் ஒருவனே பெரிய தெய்வம் அவனை கும்பிட்டு விட்டா எல்லாம் அதுக்குள்ள அடங்கி போயிடும் என்று அவர்கள் எண்ணி விட்டார்கள் அவர்கள் எண்ணத்தை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா ஒருத்தருடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு மனைவியினுடைய கருத்தை நாம மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டா என்ன இல்லையா அருளாளர்களை போய் நாம திருத்த முடியுமா முடியாதுன்னு விட்டு விடுவோம் ஆக தேவாரத்தில் எப்படி வேற ஒரு தெய்வத்துக்கு பாட்டு கிடையாதோ அதே மாதிரி பெரிய புராணத்தில் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஷன் ஒரு பிள்ளையார் பாடலை தவிர பாக்கி எல்லா சிவனை பற்றியே திருத்தொண்டர்களை பற்றியே வந்துவிட்டது என்பதை நாம் எண்ண வேண்டிய ஒன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லவா அதனால வேறு ஒரு தெய்வத்தை பாடிவிட்டதுனால தவறு என்று நான் சொல்லவில்லை சொல்ல மாட்டேன் ஏனைய தெய்வத்தை நாம இகழாமல் இருந்தாலே போருமாறு தேவார திருவாசகத்தில் ஏனைய தெய்வங்களை இகழப்படவில்லை என்பதும் நாம் எண்ண வேண்டிய ஒன்று ஆமா எப்போதுமே ஒருவரை பெரியார் பெருசா சொல்லும் போது இன்னொருத்தனை குறைவா பேசிவிடுவான் அப்படி பேசப்படவில்லை என்பதும் நாம் எண்ண வேண்டிய ஒன்று என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக அடுத்தபடி இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம நாலாம் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதிலே நாலாம் திருமுறை என்பது நாவுக்கரசருடைய திருவாக்கு நாலு அஞ்சு ஆறு திருமுறை நாவுக்கரசர் பாடியது கிட்டத்தட்ட நாலாயிரம் பாடல்களுக்கு மேலே நாலாயிரம் பாடல்களுக்கு மேலே இருக்கிற திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் என்று வகுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் நாலு அஞ்சு ஆறு திருமுறைகள் நாவக்கரசர் பாடியது அதிலே திருஞான சம்பந்தர் பாடாதது திருநேரிசை என்று ஒரு பகுதி நாலாம் திருமுறையில் திருநேரிசை என்று பேர் அது சுந்தரரும் பாடல திருஞான சம்பந்தரும் பாடல நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நாலாம் திருமுறையில திருவிருத்தம் என்று பல பதிகங்கள் பல பதிகங்கள் இருக்கிறது ஒன்னு ரெண்டு இல்லை ஆமா வண்டி வண்டியா தானே பாடி வச்சிருக்காங்க நமக்கு பார்ப்பதற்கு அறிவும் அவகாசமும் இல்லையே தவிர அவர்கள் வண்டி வண்டியாக பாடி வச்சு சென்று விட்டார்கள் இல்லையா அவர்கள் பாடியது அத்தனையும் நமக்கு கிடைத்திருந்தால் கடவுளே கடவுளே பதினாறாயிரம் பதிகம் பாடினார் திரு ஞான வரலாறு சொல்லுகிறார் நம்பி நம்பி பதினாறாயிரம் பதிகம் பதினாறாயிரம் பாட்டல்ல ஒரு பதிகத்துக்கு பத்து பாட்டு மேனி பதிகம் இப்ப நமக்கு கிடைச்சது எவ்வளவு கிடைச்சிருக்கு நானூத்தி சில கிடை நாலாயிரம் பாடல் தான் கிடைச்சிருக்கு இதையே நமக்கு பார்க்க முடியல முற்றும் கிடைக்கலன்னு நாம வருத்தப்படல ராஜராஜ சோழன் ஒருத்தந்தான் வருத்தப்பட்ட பாட்டும் போச்சே அப்படின்னு அழுதான் நடராஜ பெருமான் சொன்னாரா உனக்கு தேவையானது என்னவோ அதை மாத்தனே வைத்துவிட்டு பாக்கி ஏனையவற்றை நாமே செல்லரிக்க செய்துவிட்டோம் அப்படின்னு எழுதிட்டார் சொல்லிவிட்டார் அந்த சொல்ல கேட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மன அமைதி பெற்றான் ராஜராஜ சோழன் என்று திருமுறை கண்ட புராணம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா ஆமா அதுல இந்த நாலாம் திருமுறையில திரு நேரிசை என்ற பண்களும் இருக்கிறது கொல்லிப்பன் இருக்கிறது காந்தார பஞ்சமும் இப்ப கொல்லிப்பண்ணு காந்தார பஞ்சம் எல்லாம் சுந்தரரும் பாடியிருக்கார் திருஞான சமுதரும் பாடியிருக்கார் சாதாரி என்று ஒரு பண் காணப்படுகிற அது திருஞான சமுதரும் பாடியிருக்கிறார் ஆனா சாதாரி பெண் சுந்தரர் பாடலா ஆமா சுந்தரர் பாடிய பண் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாட பெறாதது செந்துருத்தி என்று ஒரு பண் இல்லையா ஆமா நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடாத பண் திரு பாடியது செவ்வழி என்று ஒரு பெண் ஐயா இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு ஐயா தலைவலிப்பு எப்போதுமே இந்த கணக்குன்னு சொன்னா தலைவலி வரத்தான் செய்யும் இல்லையா ஆமா நான் சொல்லுவதை சொல்லு விடுகிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அதை கஷ்டி காக்கிறதுக்கு நாங்க எங்க கூட்டம் இருக்கு நாங்க பாத்துக்கிறோம் இல்லையா ஆமா ஆக இந்த திருவிருத்தம் என்ற பகுதி நாவுக்கரசர் ஒருத்தர் தான் பாடியிருக்க திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் பாடல் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஏன் இந்த செப்பட்டு நான் கட்டுறேன்னு சொன்ன இன்னைக்கு நான் பாடப்போறதெல்லாம் திருவிருத்திலிருந்து பல பாடல்களையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட போனேன் அதற்காகத்தான் இந்த செப்பக்கட்டு இல்லையா ஆமா நான் இந்த தமிழ்ச்சங்கத்தில தொடங்கின நாள்ல இருந்து இந்த நாள் வரலையும் என்ன பாடி இருக்கிறேன்னு இங்கே குறிப்பு என் கையில இருக்கிறது அப்படி அந்த வரிசையில் வரும்பொழுது இதுவரையும் பாடி சொல்லாத இதே சொல்லணும் சொல்லதையே மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் சொல்லிட்டாருமல்ல நமக்கு இட்லி தினம் சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு இருக்கிறோம் சோறு சாப்பிட்டு இருக்கிறோம் சாம்பார் சாப்பிட்டு இருக்கிறோம் அதை தினம் நம்ம விட்டு இல்லை தினந்த பார்த்துக்கிட்டு இருந்த மனைவியையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷம் அறுபது வருஷமா வேண்டாம்னு நம்ம சொல்லிவிட என்றாலும் கூட அடிக்கடி சில சொல்றாங்க நீங்க இந்த அடிக்கடி பாடுற பாட விட்டு பாட்டை விட்டு கொஞ்சம் புதுசா ஏதாவது சொல்லுங்களேன் புதுசா ஏதாவது சொல்லுங்களேங்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் பாடம் இருக்கிற வரைக்கும் தானே சொல்ல முடியும் ஒன்பதாயிரம் பாடமும் எனக்கு பாடம் பாடம் உண்டா எனக்கு பாடமே இரண்டாயிரம் பாடல் தான் தேவாரத்தில் பாடம் அதுல மறதி ஆயிரம் பாட்டுக்கு மேல போயிடுச்சு வயசானதுல ஐநூறு பாட்டு போயிடுச்சு பாக்கி மிச்சம் ஐநூறு பாட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் இல்லையா ஆமா மறது என்னும் பாவிய ஆயிரத்தி ஐநூறு பாடலை முழுங்கி விட்டான் நினைவிருக்கிறத சொல்றேன் இப்போ இங்க நான் நினைவுற்றுறது திருவிருத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு நான் இன்றைக்கு பாடிக்காட்ட நான் நினைக்கிறேன் தொடங்குறேன் கோவாய் முடிகி இதற்கு முந்தி நான் இந்த பாட்டை பாடினதாக என்னுடைய குறிப்பில இல்லை ஒரு சமயம் பாடியிருந்தா விட்டுருங்க என்ன மன்னிச்சிருந்தோம் கோவாய் முடிகிடு கூட்டம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் மேற்பொரித்துவை ஓவாய் முடுகி அடு சிறற் கூற்றம் குமைப்பதன் முவார் அடிச்சுவடு என் போக போகவிடில் மூவா முழு மூடும் கண்டாய் முடங்கும் தடக்கை தேவா திரு சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே நனன கூற்றம் குமைப்பதன் முன் பூவால் அடிச்சுவடு என்ன பொறித்து வை போகவிடின் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்கும் தடக்கை தேவா திரு சக்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே திரு சத்தி முற்றம்னு ஒரு கேத்திரம் கும்பகோணத்துக்கு அருகாமல் இருக்கிறது வரலாறு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் சிவனை எத்தனையோ இடத்திலே அம்பிகை பூசை செய்தாள் என்று வரலாறு இந்த ஊர்ல சிவனை பூசை செய்துவிட்டு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலும் பூசையை விட உயர்ந்தது இல்லையா ஆமா அதுக்காக அந்த ஊருக்கு சட்டி முற்றம் சட்டி முத்தம் கொடுத்ததுனால சிமு சத்தி முத்தம் என்று வருகிறார் இந்த ஊருக்கு போன நாவுக்கரசர் என்ன சொல்றார் ஆண்டவனே நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு பதியம் உங்களுக்கு நினைவூட்டின தூங்கானை மாடத்து பதியம் இல்லையா ஆமா பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அப்படின்னு இந்த பதியம் பாடி காட்டினேன் அதுல இடவக்குரியும் சூலக்கொரியும் சூலப்பொரியும் பொறிக்க சொன்னார் அவருடைய திருமடி திருநீரை பூச சொன்னார் என்று உங்களுக்கு நினைவு நினைவிருக்கும் நினைக்கிறேன் பாண்டிச்சேரி செட்டியார் கூட என்ன சொன்னார் சூழக்குரியும் இடவக்குரியும் தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அவனுடைய திருமடி நீரை பூசு என்று யாருமே சொல்லவில்லையே இன்னைக்கு நீங்க சொன்னீங்களேன்னு அவர் திருட்டு போனார் அப்ப அவர் ஞாபகமா கேட்டிருக்கார் வந்திருக்காரு இப்பதான் வரார் என்று நான் எண்ணுகிறேன் இந்த ஊருக்கு போன போது சுவாமி நினைக்கிறார் என்னைக்கோ ஒரு நாளைக்கு யம தர்மன் வரப்போறான் இல்லையா அவன் அரசனா இருந்தாலும் விட மாட்டான் ஆண்டியா இருந்தாலும் விட மாட்டான் படித்தவனா இருந்தாலும் விட மாட்டான் படிக்காதவனா இருந்தாலும் விட மாட்டான் நிச்சயமா ஒரு நாளைக்கு வந்தே தீருவான் ஆமா அந்த வேதனையை தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க யம என்று சொல்கிறார்கள் அதற்குத்தான் எல்லாருமே பயப்பட்டார்கள் கூட சில குழந்தைகள் தாய்மார்களை ரொம்ப துன்பப்படுத்தும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா யமனா வந்து என் பிராணன் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை எல்லோருமே பயப்பட்டார்கள் ஆனா நாம மாத்திரம் பயப்படல பயப்பட்ட இப்படி இருக்க மாட்டோம் இல்லையா அதத்தான் ஒரு ஆண்டி பாட்டு சொன்னா பாபம் செய்யாது நாளை கோபம் கொண்டேயன் கொண்ட இது பரதேதி பண்டாரங்கள் பாடின பாட்டு இல்லையா இன்னைக்கு அதை பண்டாரங்களும் பாடுறது இல்ல பாடினாலும் நம்ம காசு கூட கொடுக்க மாட்டோம் இல்லையா ஆமா போ நாள் போ கட்டும் போடா அப்படின்னு காசு கொடுப்போம் இன்னைக்கு அப்படி ஆகி போயிட்டு நம்ம நாடு இல்லையா ஆமா அத நினைக்கிறார் ஐ என்க்கோ ஒரு நாளைக்கு யமன் வருவானே நான் என்ன செய்வேன் அப்படின்னு வருத்தப்படுறார் கோவாய் முடிகி அடுதிற கூற்றம் குமைப்பதன் முன் இந்த உடம்பையும் உயிரையும் கூறு செய்வதால அவனுக்கு கூற்றுவன் என்று ஒரு பேர் உண்டு என்று சொல்லுவார்கள் இல்லையா ஆமா ஆனால் அவனை கூற்றுவன் வேறு கோவாய் முடிகி அடுதிறர் கூற்றம் குமைப்பதன் முன் உடம்ப பிச்சு போட்டுருவான் இது தனியா போய்டும் எடுத்துட்டு போயிடுவான் போச்சு மூச்சு போச்சுன்னா தொலைஞ்சு அப்புறம் என்ன இருக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல வச்சுக்க மாட்டான் தீட்டு போட இருந்தா பெரிய தொந்தரவு இல்லையா ஆமா வைக்க மாட்டான் சரி ஆக கோவாய் முடிகி அடுகிற கூட்டம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்துவை உன் திருவடியை என் மேல பொறித்து விடப்பா அப்படிங்கிறார் இல்லையா இதைத்தான் மாணிக்கவாசகர் கூட சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார் மாணிக்க வாசகர் சொல்றார் சிவனுடைய திருவடி ரெண்டையுமே என் தலையில் சூட்டினான் அப்படின்னு சொல்றார் ஒரு திருவடி அல்ல ரெண்டு திருவடியும் அவர் தலைமையில வச்சானான் சொல்கிறது இணையார் திருவடி இணையார் திருவடினா ரெண்டு சிறுவடின்னு அர்த்தம் இல்லையா இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தே சிறுவடிய தலைமேல் வைத்தருமே புனையான சுற்றங்கள் அத்தனையும் துணை துறந்து ஒழிந்தேன் அணையார் முனத்தில் அம்பரத்தே ஆடுகின்ற புனையாளம் சீர்பாடி நாம் புவல்லி கொய்யாமோ என்பது ஆக இவர் என்ன கேட்கிறார் உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூட்டி விடு நான் என்னைக்கோ இறந்து விட போறேன் அப்புறம் இந்த உடம்பு பிரயோஜனம் இல்ல தூக்கி போட்டுருவான் திருவடியை என் தலைமையில் சூட்டி விடப்பா அப்படின்னு கேட்கிறார் கோவாய் முடுகி அடிதர கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் பொறித்துவை போகவிடின் அப்படி திருவடியை சூட்டாமல் என்ன போடாதுன்னு சொல்லிவிட்டீன்னா பழி வந்து சேரும் ஜாக்கிரதை நம்ம பிள்ளை ஒண்ணு கேக்குறோம் விட்ட விட்டு ஓடி போயிடுவேன் தெரியுமா டிவியிலையும் பேப்பர்லயும் கிடந்து அலைய வச்சு அப்படின்னு சொல்ல பயன்படுத்து கொடுத்த எத்தனைய பையனும் ஓடி போறோம்ல போயிட்டானா என்ன பண்றது ஒரே பிள்ளைன்னா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க பாக்கலாம் போயிட்டான் திரும்பி வந்தாதானே நிச்சயம் சொல்றாரு மூவா முழுப்படி மூடுங்கண்டாய் பழி வந்து சேரும் தெரியுமா ஆமா அப்படி பயமுறுத்துறாரு பயமுறுத்துல சும்மா சொல்லி வச்சார் இல்லையா என்று வைத்துக் கொள்ளுவோம் மூவா முழுப்படி மூடுங்கண்டாய் முழங்கும் தளர்க்கை தே திரு சத்தி முற்றத்து உரையும் சிவக் கொழுந்தே அப்படின்னு கேட்கிறார் இதுல எனக்கு ரெண்டு பாட்டு தான் ஞாபகம் பாக்கி எல்லாம் மறதி என்னும் பாவி முழுங்கிவிட்டான் நான் என்ன பண்ணுவேன் எண்பத்தோரு வயசுல அதையாவது நினைச்சுட்டு இருக்கேனே நான் நினைக்கிறேன் இல்லையா வெம்மை நமந்தமர் மிக்க விரவி இழுப்பதன் முன் இழுப்பதன் முன் என்று ஒரு பாடம் விழுப்பதன் முன் என்று ஒரு பாடம் ரெண்டு பாடமும் உண்டு ஆமா இல்லையா வெம்மை நமல் தமறு மிக்கு விரவிதன் தஞ்சை நீ அந்த உலகத்துல எனக்கு மோட்ட சாம்ராஜ்யம் கொடுக்க போறேங்கிறது யாருக்கு யா தெரியும் எல்கே முத்துக்கு தெரியுமா இல்ல ராமையாவுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் இப்பவே நீ கொடுத்துரும் அப்படின்னு கேக்குறா ஆமா அப்படி வறுமையில வாடுறார் இவர் ஒழுங்கா பாடி இருந்தார் கடவுள் கொடுத்திருப்பானா அல்லவா அப்படின்னு இழிவா பேசுவாங்களா இல்லையா நிச்சயமா பேசுவான் எல்கே முத்து என்னை கண்டா இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் ஓடி போடுவாரு ஏன் வந்தா அவன் கேட்டு தொலைப்பானே வேண்டி எல்கே முத்து எனக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால அவர சொன்ன இல்லையா அவர் கோச்சிக்க மாட்டார் ரொம்ப நாளா எனக்கு பழக்கம் ஆமா இல்லையா அதத்தான் அவர் சொல்றாரு வெம்மையை தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உண்டாள் என் நெஞ்சத்து எழுதிவை ஈங்கு இகளில் அம்மை அடியேற்கு அருளுதி என்பது இங்கு யார் அறிவர் செம்மை தரு சக்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தை வெம்மை நமல் தமர் மிக்கு வி ரவி விழுப்பதன் உன் இம்மை உள்ந்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை இங்குகளில் அம்மை அடியேத்தி அருளுதி என்பது இங்கு ஆறறிவார் செம்மை தரு சக்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே வெம்மை நமல் தமர் மிக்கு வீரவிழுப்பதன் முன் சிம்மை குந்தாழ்த்திய நெஞ்சிவை பாட்டு பண்ணார் பத்து பாட்டு இருக்கு பத்து பாட்டு நான் தான் பண்ணினேன் நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணு ஒன்னா போயிடுத்து மறதி முழுங்கிடுச்சு இது இரண்டாவது நினைப்பு சந்தேசம் இப்படி கேட்டாரா உடனே சிவன் என்ன சொன்ன அங்கேயே கொடுத்துக்கலாம் அங்க தூங்கானை மாடத்தில் கேட்டார் இடவக் கொரியும் சூலப் பொரியும் என் மேல் பொறித்துவிடு திருநீயரை பூசி விடுன்னு கேட்டார் உடனே அங்க நடந்து போச்சுக்கு வாங்கி முற்றத்தில் கேட்டதுக்கு நல்லூருக்கு உடனே நல்லூருக்கு போனார் ஏன் அங்க கிடைக்குதா ஆண்டவன் வர சொல்லிட்டானே போனார் போன திருவடியே அவர் தலைமையில சூட்டினான் என்று நாவுக்கரசரே பாடி வைக்கிறார் பெரிய புராணத்தில் தெய்வச் சேக்கிலார் பெருமான் எழுதி வைக்கிறார் ஆமா தெய்வ சேக்கிலார் பெருமான் தான் நமக்கு இந்த வரலாறை நமக்கு எழுதி வைத்த புண்ணியவான் அவர் கொடுத்த பிச்சை அதுதான் என்று நாம எண்ணிக்கொள்வோமாக அந்த திருவடி தீட்சை பெற்றதுக்கு அப்புறமா அவர் பதியம் பாடுறார் நாவுக்கரசர் தட நால நாதேனாரே நால நால லல بالله لا لا நைந்து ஊருகும் அடயரை நய்யே வைதா அடுத்த வரிய இ அது எங்கேயோ போய் ஒடிஞ்சு போய்டு சினந்து வெகு போர்வை வைத்தார் செழுமதியும் தடிர் வைத்தார் திறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதை திறந்து வானோர் இணந்து டத்து ஏலத்துற்ற இனமாக போதும் மதுவாய்த்தி நனந்தனைய திருபடி என் தலைமையை நல்லூர் எம்பெருமானார் நல்லவரே கழிச்சுருவை போர்வு விட்டார் எழுமதியின் தளிர்விட்டார் திறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏற துட்டை இறமல்கள் போதம் வந்து மதுவானி திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவரே நாம் பாடுறது கேட்கறதுக்கே நூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்ன இந்த நாவுக்கரசர் பாடின போது இந்த நாடு எப்படி கேட்டிருக்கும் இல்லையா ஆமா இந்த நாலு பேரும் வரலன்னா நமது சமுதாயம் ஒழிஞ்சிருக்கும் வேற்று மதத்தவர்கள் இந்த இந்துக்களுக்கு எவ்வளவு துன்பம் விளைத்தார்கள் விளைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே ஆமா அது மாத்திர வேற்றுமதத்தவர்கள் இந்த இந்துக்களுக்கு எவ்வளவு துன்பம் விளைத்தார்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே சொல்ல வேண்டிய தேவையில்லை அது மாதிரி இந்த சைவத்திற்கு வேற்றுமதத்தவர்கள் செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆமா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிந்த வரலாறு கொஞ்சத்திலேயே இப்படின்னு சொன்னா வரலாறு முற்றப்படித்தவர்கள் எப்படி தெரிந்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள் இன்னைக்கு காசியில இருக்கிற காசியில இருக்கிற விஸ்வநாத சுவாமி கோயில் பழைய கோயில் அல்லவ அது உங்களுக்கு தெரியும் தானே யார் செய்தது அந்த வேலையை நான் மேடையில் சொல்ல மாட்டேன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் நான் சொல்லக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கபாதீஸ்வரர் கோயில் முன்ன இருந்த கோயிலா இல்லைதானே வேற்று மரத்தவர்கள் பண்ண அக்கிரம்தானே அது கூட இந்த சைவன் ஒரு தூங்கு மூஞ்சி அன்னைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சமாவது நாம விழித்துக் கொண்டால் நல்லது இனிமேலாவது இல்லையா ஆமா இந்த நாலு பேரும் வந்துதானே காப்பாற்றி விட்டார்கள் அதையாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா நினைக்கிறதாக நான் நினைக்கல ஆமா நினச்சிருந்தால் உங்களுக்கு புண்ணியந்தான் நிச்சயமாக ஆமா ஆனா ஒரு சைவன் ஒரு கோயில் எப்படி அடிச்சான்னு எங்கேயாவது வரலாறுல இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரியல நான் கேள்விப்பில்ல ஆமா எங்கேயோ ஒண்ணு ரெண்டு இருக்குமோ என்னமோ அதெல்லாம் விட்டுடுறேன் இந்த பரியத்தில் அவர் சொல்றார் அவனுடைய திருவடியை என் தலைமையில் சூட்டினான் ஜில்லுன்னா அந்த திருவடி ஏன் ஜில்லுன்னு இருந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றார் அப்பர் வானவர்கள்லாம் வந்து சிவனுடைய திருவடியில் வந்து விழுந்து வணங்கினார்கள் விழுந்து வணங்கும் போது அந்த வானவர்கள் முடியில அடிந்த அணிந்திருந்த மலர்களிலிருந்து தேன் சிவன் திருவடியில பட்டுது ஒருத்தம் வணங்கியிருந்தா கொஞ்சம் தேன் இருந்திருக்கும் வானவர் கூட்டம் பூரா முடிஞ்சதினால சிவனுடைய திருவடி தேனால அபிஷேகம் செய்யப்பட்டது அந்த திருவடியை தூக்கி தலைமையில் வைத்தார் இருந்துதான் சொல்றார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரியம் பெருமானார் நல்லவாறு திருப்பாட்டு ஆக இவர் கேட்டது திரு சத்திமுற்றத்தில் திருவடியை கொடுத்தது நல்லூரில் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இதே மாதிரி பல இடங்களில் சொல்றார் திருவடியை சூட்டினான்னு திருவையாற்று திருத்தாண்டகத்தில் கூட அவர் சொல்றார் ஆமா ஓசை ஒலி எல்லாம் ஆனாயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனாய் இனியாய் நீயே திரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே பாசமலரங்கானாய் நீயே பழையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனிதாய் இனியாய் நீயே திரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீ தேச விளக்கெல்லாம் ஆனா இனியே திருவையாறு அகலாறு திருமால் தேடினான் அந்த திருவடியை அவனுக்கு கிடைக்கல இங்க சர்வசாதாரணமா இங்க பாடினா இறங்க போச்சு அப்ப என்ன அர்த்தம் பாட்டுக்கு அப்படி இறங்கி வருகிறான் இறங்கி வந்தான் என்பதை எண்ணிக்கொள்ளுவோமாக ஆக திரு சத்திமுற்றத்திலே திருவடி சூட்ட வேண்டும் என்று கேட்டார் திரு அவருக்கு திருவடியை சூட்டினார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் இன்றைக்கு நான் திருவிருத்தம் என்ற பகுதி மாத்தனம் சொல்லலாம் என்று நான் எண்ணி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன் நாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல போட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கல்லுனாத ஒருத்தனை அடிச்சு பார்ப்போமா அடிச்சு பார்த்தா அவன் என்ன சொல்லுவான் சும்மா விடுவானா வெள்ளக்காரங்காலத்தில் நாற்பத்தி அஞ்சு பேர் போயிட்டு இருந்தான் பஸ்ல நான் சுதந்திரம் பெறாத போது பிறந்த நான் நாடு சுதந்திரம் பெறாத போது நான் வாழ்ந்தவன் நான் நாப்பத்தஞ்சு பேருக்கு மேல அந்த பஸ்ல ஏறவே முடியாது நாற்பத்தி அஞ்சரை டிக்கெட் இருந்தா அந்த பஸ் சார்ஜ் பண்ணிடுவான் இன்னைக்கு நானூத்தி பேர் போறான் அந்த பஸ்ல சார்ஜ் பண்றானா முடியுதா ரெண்டு நாளைக்கு முன்றி குண்டத்தூர்ல ஒரு பஸ்ல நான் ஏறினேன் என் மனைவியும் என் மனைவி பயர்ந்து போய் கீழே இறங்கிடுங்க கீழே இறங்கிடுங்க பஸ் ஜார்ஜி போடும் போல இருக்கு அவசரமா போகணும் வேண்டாம் வேண்டாம் அந்த காரியம் நின்று போனாலும் பரவாயில்ல உயிரை விட நான் தயாராக இல்ல கீழே இறங்கிடுங்க ஆமா இல்லையா அப்படி எப்படி இந்த துன்பத்தை ஆட்டோ வச்சிட்டு போனோம் வண்டி வச்சிட்டு போகணும் அவ்வளவுதான் ஏறாதீங்க வீட்டுக்காரி பஸ் இப்படி சாஞ்சி போச்சு கீழே விழுந்துடும் நாம உயிர் போயணும் நாம கீழே வேற வேணா கீழே இறங்கிடுங்கட்டா இறங்கிட்டு ஆமா ஒரு சின்ன கல் அடிச்சா நமக்கு தாங்குமா அவரை கல்லில் கட்டி போட்டான் கல்லில் கட்டி போட்டான் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா ஆமா அந்த துன்பத்தை அவர் தாங்கிக் கொண்டு போனார் நமச்சிவாய மந்திரம் என்னை காப்பாற்றிவிடும் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் திருப்பாதிரி புலியூர்ல போய் கரையேறினார் என்று எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழாறு பெருமான் தெய்வ சேக்கிழாறு பெருமான் தான் இந்த வரலாறை நமக்கு எழுதி வைத்த புண்ணியவான் இல்லன்னா நமக்கு கிடைச்சிருக்காது ஆமா மாணிக்கவாதகருக்கு எழுதுல நமக்கு கிடைக்கலயே யாருக்கு தெரியும் கிடையாது திருவிழாட புராணத்திலும் இல்ல நான் தேடி பார்த்தவரிலும் எனக்கு கிடைக்கல எங்கேயாவது கிடைச்சுன்னா முத்து சொன்ன கேட்டுக்குவேன் ஆமா எப்போதுமே யார் வாயில கிடைச்சாலும் நான் கேட்டுக்கொள்ளுவேன் ஆமா ரெண்டு நாளைக்கு முந்தி திருவண்ணாமலைக்கு பாடப்போங்க சிதம்பரத்தில் காணிக்கையாக ஒரு பன்னெண்டு கச்சேரி பாணிக்கையாக ஆமா கச்சேரி செல்வன் என்னது பன்னெண்டு கச்சேரி பண்ண சுவாமிக்காக நிறைய ஜனங்கள் இருந்து கேட்டாங்க நாங்கள் காசுக்கு தான் பாடுவோம் கடவுளுக்காக பாடுவோம் இல்லையா ஆமா அதே மாதிரி இப்ப திருவண்ணாமலையில் காணிக்கையாக பாடிட்டு நிறைய ஜனங்கள் உட்காந்து கேட்கிறாங்க திருத்தாண்டகத்தில் யானைக்கு முத்தி கொடுத்து விட்டான் சிலந்தி சோழனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லிவிட்ட சொல்லிவிட்டேன் இந்த திருத்தாண்டத்தையும் பாடியும் காட்டிவிட்ட பாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் வந்தார் என்ன கேட்டாரு ஏனையும் பூசை செய்தது சிலந்தியும் பூசை செய்தது அல்லது சிவத்தொன்று செய்தது என்று வைத்துக் கொள்ள தண்ணியை கொண்டு முக்கணும் சிலந்திய மாத்திரம் ஏன் அரசனா பிறக்க வைக்கணும் சிலந்தியும் கொடுத்துருக்கலாம் என்ன ஒருத்தர் சுடிச்சு போயிட்டே ஆமா வரலாறு சொல்லி பாடிவிட்டேன் ஒருத்தர் கேட்டார் இப்படி ஏஞ்யா கொடுத்தான் அப்படி இது பட்சபாதம் இல்லையா நான் என்ன பண்ணுவேன் ஏதோ கொஞ்சம் கருத்து சொல்லத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நுணுக்கமா சொல்ல எனக்கு தெரியலையே ஐயா சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு யானையும் சிவத்தொண்டு செய்தது சிறந்தியும் சிவத்தொண்டு செய்தது யானை சிறந்தி செய்ததை தவறு என்று சொல்லவில்லை சிலந்தி யானை செய்யறது தவறுன்னு நினைச்சது அதனால்தான் பிறகு வந்து கருத்து நல்லா இருக்கு பாத்தீங்களா சில பேர் நினைக்கலாம் இது என்னையா வரலாறுக்கு தப்பா வருதேன்னு சொல்லி பார்க்கும் போது சரியா வருது இல்ல இல்லையா ஆமா அந்த மாதிரி யார் சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ளுவேன் ஆக என்ன பண்ணினார் திருப்பாதிரிபுரியூர்ல போய் கரையேறினார் கரையேற விட்ட குப்பம் அப்படின்னு திருப்பாதிரி புலி ஊர்ல இப்பவும் ஒரு இடம் இருக்கிறது ஒரு குளம் இருக்கிறது கடல் அது வரையிலும் அப்போ இருந்திருக்கும் போல இருக்கிறது ஆனா இப்பொழுது கடலுக்கும் அந்த கரையேற விட்ட குப்பத்துக்கும் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஆவது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப நாளைக்கு பார்த்தது ஆனா இப்பவும் அங்கு குளம் இருக்கிறது அந்த உற்சவமும் நடத்துகிறார்கள் அங்க ஏறின உடனே நேர திருப்பாதிரி புயல் கோயிலுக்கு தான் போறார் அவர் யார் அப்பர் சுவாமிகள் நமது நாயன்மார்களில் எல்லோருமே ஒரு கேத்திரத்துக்கு போனா நேர கோயிலுக்கு தான் போவார்கள் நாம போவ ஹோட்டலுக்கு தான் போவோம் ஹோட்டலுக்கு போய் நல்லா முழுங்கி விட்டு அப்புறம் தான் போவோம் நான் கூட இப்ப திருப்பாதிரி புரியூருக்கு பாட போனேன் என்ன பண்ண ஆனா முதல்ல நாங்க டிஃபன் சாப்பிடல கைகால வரப்படி நேரா கோயிலுக்கு போயிட்டோம் ஆமா திரும்பி வரும்போதுதான் டிஃபன் சாப்பிட்டோம் அங்க திருப்பாதிரி புரியூருக்கு போன போது ஒரு திருவருத்தம் பாடுகிறார் சுவாமி பல காலம் நீங்கள் கேட்டதுதான் அது தோன்றா துணையாயிருந்தனன் அப்படிங்கிறார் கல்லில் கட்டி போட்டான் யார் துணை இவன்தான் தான் துணையாக இருந்தான் அப்படின்னு பாட்டு சொல்றார் சுவாமி பாட்டை சொல்லி பார்க்கலாம் ಯೋಮಾಯೆ ಉದಂತೋಂದಿನರಾಯ ಮೂರೈ ಉலகம் படைத்து ಉಗಂದான் ಮನத்துள் இருக்க ஏಂದான் இமயವರ್க்கு அம்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்ற춘ಯாயிருந்தನن ತನ್ನ ಅಡಿಯೋಂಗಕ್ಕೆ ನರೇ அற்புதமான ராக ஒழுங்கா பாடுவதற்கு யார் எனக்கு உறுதுணை செய்தது அண்ணாமலை செட்டியா வைத்த இசைக்கல்லூரி சிதம்பரத்தில் ஆமா நான் அஞ்சு வருஷம் தேவாரம் தர்மபுரத்தில் படிச்சுட்டு சங்கீதம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதானே நான் ஒழுங்கா பாட முடியும் பல ராகமும் பாடுவதற்கு சங்கீதம் தெரிஞ்சா தான் பாட முடியும் இல்லையா இல்ல தப்பு வரும் நிச்சயமா வரும் யாரா இருந்தாலும் வரும் தெரிஞ்சதுக்கு அப்புறவுமே சப்பு வருது தெரியாது நடந்து போன கதை தான் இது ஒரு அற்புதமான ராகம் எளிதிலே யாரும் பாட முடியாது இல்லையா இத பாடுவதற்கு எனக்கு உறுதுணை செய்தது அண்ணாமலை செட்டியார் இசைக்கல்லூரி சிதம்பரத்துல ஆமா சைஃபண்டு உண்டு படிக்கிறவங்களுக்கு சைஃபண்டு உண்டு நான் படிக்கும் போது போது பத்து ரூபா அப்ப சாப்பாடு நாலணாவது கிடைக்குமே சேம்பரத்துல இன்னைக்கு இருபத்தி மூணு ரூபாய் இல்லையா அதனாலதான் இப்ப நூறு ரூபாய் குடுக்கறாங்க ாய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள்ளிருக்க என்றார் இமை அவர்க்கு அன்பிருப்பிரி புரியும் தோன்றார் இருந்தனும் தன் அடியோ கட்டே அருக அதிலே என்னை ஈன்றவடும் தந்தையும் உலன் தோன்றினவர்களும் நீதான் எனக்கு துணையாக இருந்தவன் நீ என்று ஒரு திருப்பதியும் அடிக்கடி நீங்க கேட்ட பாட்டு புழுவிறக்கின் புண்ணிய புன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் புழுவாய் பிறக்கின் புண்ணிய என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்த்தறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூ செழலி புனக்கங்கை சென்றதே வச்சி வண்ணறிய உன் கடலே நினையும் கருத்துடையே உருவாய்த்து உண்டம் நாமும் பயின்றேன் புனதருளா சிறுவாய் பொலிய சிவாய நம என்று நீலிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புனியூரே நாங்கள் ராகம் தப்பா பாடினா தொலைச்சு விடுவான் ஆமா உடனே என்ன சாமியும் அது விஷயத்துல கேட்டிக்கார தப்பா பண்ண தோல்வி இல்லையா ஆமா சுவாமி இதுல நான் உன் திருநாமத்தை சொல்லி திருநீறு அணிந்தேன் என்று சொல்றார் இந்த பாட்டு நீங்க அடிக்கடி கேட்ட பாட்டு அல்லவா ஆமா உன் கடலே நினையும் கருத்துடையேன் பின்னால இத பத்தி நான் சொல்றேன் இப்ப நாம வந்து கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா ஈசனுடைய திருவடியை நாம பார்க்க முடியல வேட்டியை கட்டி விடுறான் போட்டுறான் ஈசன் திருவடியை நாம பார்க்க முடியறதில்ல திருவடிக்குன்னே ஒரு திருவருத்தம் பாடுறார் நாவுக்கரசர் அதுல எனக்கு பல சந்தேகங்கள் உண்டு நான் அப்புறமா சொல்றேன் திருவியாத்து திருவருத்தத்தில் வருகிறது அது நான் பின்னால் அந்த சந்தேகத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த திருப்பதியத்தில் உன் திருவடியை நினைத்தேன் உன் திருநீரை உன் நாமாவை சொல்லி பூசினேன் எனக்கு சிவகதியை கொடுத்துவிடு இப்போ நாமளும் அவனுடைய திருவடியை சிந்தித்து விட்டால் அவனுடைய திருநரை அவன் திருமந்திரத்தை சொல்லி பூசிவிட்டால் அந்த அவனுடைய திருவடி நமக்கு கிடைத்து விடும்வா எளிய வழிபாடத்தான சொல்றாரு மணிப்பரிச திறக்க வேண்டிய வேலை உண்டா கிடையாது தானே உள்ளத்தை திறந்தால் போரும் அல்லவா சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் நான் புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப விருப்பம் எந்த புத்தகம் கிடைச்சாலும் கையில படிச்சு பார்த்துடுவேன் ஆமா நீங்க நினைக்கலாம் உனக்கு வேலை இல்லைன்னு எனக்கு தலைக்கு மேல வேலை ஆமா பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷமா எதவை ரெக்கார்டு செய்யலாம் எதவை ரெக்கார்டுல கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு பார்த்து அதை செய்துகிட்டு அந்த வேலையை செய்துனா இந்த மாதிரி புஸ்தகம் கிடைச்சாலும் படிச்சு விடுவேன் மன அமைதிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஒருத்தர் கொடுத்தார் படிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பக்கம் உடையது அந்த புத்தகம் அவர் என்ன மாத செய் இதை செய் அப்படி இப்படி எல்லாம் அதுல சொல்லிட்டு போயிடுறார் படிச்சு முடிச்சுட்ட கடைசி பக்கத்துல கீதையின் சாரம் அப்படின்னு ஒன்னு போட்டிருந்தான் அதுல என்ன போட்டிருக்கான் கீதையினுடைய சாரம்னு போட்டு சொல்றான் நீ எதை எடுத்துக்கொண்டு வந்தாய் அதை விட்டுவிட்டு போவோம் என்று நினைப்பதற்கு இங்கே உண்ணுறது உண்ணது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பதை நாளை ஒரு மண் போகிறது என்னது என்று சொல்லப் போகிறான் தெரியுமா இப்படியெல்லாம் அதுல வருது இந்த ரெண்டு வரி போகும் எதை நீ எடுத்துக் கொண்டு வந்தால் விட்டுவிட்டு போகப் போகிறோம் என்று வருத்தப்படுவதற்கு இன்றைக்கு நீ ஒ சொல்லு என்னது என்னது என்று சொல்ல போகிறான் தெரியுமா இப்படி வருது சாரம் இந்த புத்தகத்தை தூக்கி கீழே போட்டுட்ட இந்த ரெண்டு வரியே சரியா போச்சுடா இவன் புத்தி திருந்துறதுக்கு இவ்வளவு பெரிய புஸ்தகம் தேவையில்லை இல்லையா ஆமா அதனைத்தானே பட்டியலத்தடிகளும் சொன்னார் காதற்ற ஊசியும் வராதுக்கான் கடைவழிக்கேன்னு எழுதி கொடுத்தான் கையில குபேரனே பட்டினத்தாரா பிறந்தான் என்று வரலாறு தூக்கி எஞ்சி போயிட்டான் கோவனா இந்த 30 பக்கம் பரிச்சேனா ரெஞ்சமா போச்சு இந்த கீதையின் சாரம்னு அந்த கடைசியின் பக்கத்துல போட்டுருந்தான் பாருங்க இந்த ரெண்டு வரியை அடங்கி போச்சு அத்தனை அல்லவா ஆமா அந்த மாதிரி நாம என்ன செய்யலாம் அவன் திருவடியை நினைத்து விடலாம் அவன் பஞ்சாச்சாரத்தை சொல்லிவிடலாம் அவனுடைய திருநீரை பூசிவிட்டால் நமக்கு கிடைக்கும் தானே அது போரும் அல்லவா இதை நாவுக்கரசர் சொல்லுகிற எளிய வழிபாடு இயற்கையான வழிபாடு எந்த விதமான சிரமமும் கிடையாது மணிப்பர்ச்ச திறந்து நாளனா எடுக்கணும்னு சொன்னா நம்ம சிரமப்படுவோம் வேண்டி இல்லையே லெஞ்சத்தை திறந்து விட்டால் போருமானதல்லவா இல்லையா ஆவாம் இன்னும் இந்த பதியத்திலே நான் தினந்தோறும் சொல்லுகிற பாடல் இந்த கருவாய்க்கிடந்து ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாட்டை நான் சொல்ல தவறுறதில்லை தவற மாட்டேன் எனந்தோரும் பஞ்சாட்டரும் சொல்லுவேன் ஆயிரத்தொட்டு சொல்லுவேன் இன்னைக்கு சொல்ல உடனே இந்த பதிய சொல்லுவேன் ஏன் முன்னோர்கள் காட்டிய வழி எதற்கும் அஞ்சமாட்டேன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு நாமாக்கும் கூடியல்லும் தேவாரம் தெரியும் அல்லவா ஆமா இந்த பதியத்தில் ஒரு பாட்டு சொல்றார் மண் பாதலம் பூக்கு என்ன பொருள் இந்த மண்ணுலகம் பாதாள உலகத்துக்கு போனாலும் சரி மால் கடல் மூடி இந்த கடல் இந்த உலகத்தெல்லாம் மூடி மால் மூடி மற்ற ஏழு உலகம் பின்பால் இல்லையா கடல் வந்து மூடி போனா எந்த கட்டடம் எங்கிருந்து தெரியும் எந்த மரம் எங்கிருப்பேன்னா சமீபத்தில் ஒருத்தர் கேட்டேன் ஏன் ஐயா திருவான்மையூர்ல உங்க வீடு எங்கையா இருக்கு அப்படின்னு கேட்ட பத்தாண்டுல இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தடியில ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்கும் அங்க ஒரு சந்து இருக்கும் அது கூட அவர் ஐயா கடல் மூடிவிட்டு இருந்தா அந்த ஹேண்ட் பம்ப் எங்க தெரிய போகுது மரம் எங்க தெரிய போகுது ஒன்னும் தெரியாது வேணு இல்லையா மால் மூடி மற்ற ஏழு உலகம் பின்பால் திசை சுடர் வீடியோனும் சூரிய சந்திரன் எரிந்து கீழே விழுந்தாலும் சரி சூரியன் விழுந்தால் வெப்பம் தாங்க முடியாது சந்திரன் விழுந்தால் தட்பம் தாங்க முடியாது அல்லவா ஆமா இது இரண்டுமே நம்மளால தாங்க முடியாது தண்டனைக்கு ஐசை தானே வச்சூட்டை வைக்கிறான் ஐச வச்சு அதுல ஏரி நெல்லுடாமா ஏறி நின்னால தாங்க முடியுமா தட்பத்தை தாங்க முடியாது அதுவும் தண்டனைதான் அல்லவா ஆமா பின்பால் திசை இருசுடர் இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே நீ பயப்படாத என்ன காரணம் தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் அது என்ன தெரியுமா திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றிக் சுடரான் கடலினையே அவனுடைய திருவடி இருக்கிறது நீ எதற்காக அச்சப்படுகிறாய் அப்படிங்கிறார் இந்த நெஞ்சம் நமக்கு வருமா கிடைக்குமா இந்த பிறந்தவர் தானே அவர் நாமும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தோம் இந்த திட்பம் நமக்கு ஏன் வரல வரணும்னு வேண்டிக் இல்லையா ஆமா நாமா இருக்கும் பாட்டு எல்லோருக்கும் தெரியும் அடுத்த பாட்டு தெரியுமா அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் விட்டு இட்டு உண்பார் போடா இந்த உலகம் பரந்த உலகம் எனக்கு சொந்தம் பரதேசியை கேட்ட எந்த ஊரை சொல்லுவான் எல்லா ஊரும் என்னது அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கார் ஐயம் ஒரு காலத்துல பரதேசி வருவான்னு சமைச்சு வச்சிருப்பாங்க அதனால்தான் காரைக்கால் அம்மையால் முதல்ல சாதம் சமைச்சு வச்சார் இப்ப இருக்கிற பெண்கள்லாம் சாதம் முதல்ல சமைக்கிறது இல்லை கரியெல்லாம் செய்து சாதத்தை தான் பின்னாலும் செய்யறா ஏன் சூடா இருக்கும் இவன் சாப்பிடறதுக்கு தான் சமைக்கிறான்னு பரதேசி போடுறதுக்கு காரைக்கால் அம்மையார் ஏன் யாராவது விருந்து வந்தா முதல்ல இந்த சோரை வச்சு கொஞ்சம் மோரை ஊத்தி சாப்பிட்டு ஐயா போங்கன்னு சொல்லிட முடியும் சாம்பார குடிச்சிட்டு போங்க ரசத்தை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா முடியாதது தானே அல்லவா அதைத்தான் சொல்றாரு இவர் ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கார் எனக்கு தெரியும் சிதம்பரத்தில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் நிர்வாணம் ஆடையே கட்ட மாட்டார் எனக்கு தெரியும் நான் பார்த்திருக்கேன் ஆமா உடம்பு சும்மா இவ்வளவு பெருசு இருக்கும் கருத்த உடல் தான் நீலக்கல்லு மாறி இருக்கும் அவர் உடம்பு ஆமா அப்படி பத்து மணிக்கு எங்கேயாவது கையில வீட்டுல போய் இப்படி கையை நீட்டுவார் கையை நீட்டுவார்த்தத்துக்கிட்டு கிடப்பாங்க இந்த பெண்கள் தான் ஒரு உருண்டை வாங்கினாருன்னா அடுத்த உருண்டை வாங்க மாட்டார் ஆமா அதுக்காக இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா பெருசா உருட்டி அவர் கையில் வச்சு விடுவாங்க எப்படி அதை தின்னுபிட்டு தெருவில் போற சாக்கடை தண்ணி இருக்குல்ல அத குடிப்பார் உடம்புல எந்தவிதமான விதமான குறையும் அவருக்கு இருந்ததாக நான் தெரியவில்லை எனக்கு தெரியாது தூக்கம் வந்ததா தெருவிலேயே படுத்து தூங்குவார் கார்காரன்லாம் விலக்கிட்டு போயிடுவான் ஒரு நாள் சேம்பரம் கோயிலுக்கு வருவார் அவர் கோயிலுக்கு வந்தார்னா கைய கட்டிக்கிட்டு அந்த நடராஜா பார்த்துக்கிட்டே நிற்பாரு கும்பிடம்பட மாட்டார் பார்த்துக்கிட்டே நின்று போயிடுவார் விபூதி வாங்கறதில்ல விபூதி பூசும் கிடையாது அதத்தான் நாக்கரசரும் சொல்றக்கார் ஐம் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய் சொல்லுவேன் நினைக்கிறியா பொய்யன்று மெய்யே அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த அண்ட நாவுக்கரசர் திருத்தாண்டகத்தை வர்றதான் நான் சொல்றேன் இப்போ ஆமா துகில் உடுத்து பொன்பு உண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோவும் சுருசற்றுமே குற்றம் கிடையாது கிடையாது இது நாமா கூடியோமில் அடுத்த பாட்டு அந்த கருத்துத்தான் இதிலேயும் வருகிறது இல்லையா ஆமா மண் பாதலம் புக்கு மால் கடல் மூடி பற்று ஏழு உலகம் விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீடி நுண் அஞ்சல் நெஞ்சே திண்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நற்றிக் கடவு சுடரான் கடலினையே கண்டோம் அப்ப அவனுடைய கடலிடையை நம்ம கண்டுவிட்டமேயானால் நினைத்துவிட்டமேயானால் எந்த துன்பமும் நமக்கு தாக்காது என்பது நமக்கு தெளிவல்லவா ஏன் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி திருப்பி பார்க்கக்கூடாது அல்லது திருப்பி பார்க்கணுங்கிற நினைப்பு நமக்கு வந்ததேயானால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்ற நினைப்பு நமக்கு கைகூடும் அல்லவா என்று நான் உங்களுக்கு நினைவூட்டிவிட்டு அடுத்ததாக நான் செல்ல நினைக்கிறேன் இப்படி தேவார திருவாசகங்கள்ல இப்படி அறிவு புகட்டப்படுகிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோமாக என்று சொல்லி அடுத்ததாக திருவையாற்று திருவையாற்றிலே பாடிய திருவருத்தங்கள் இந்த திருவிறத்தத்தில் இந்த பதியத்தில் எனக்கு கொஞ்சம் மரதியாக சொல்லுகிறேன் எப்போதும் ஒரு பதிகம் சொன்னா பத்து பாட்டு இருக்கும் பதினோரு பாட்டு இருக்கும் சம்பந்தர்ல சம்பந்தர்ல சில பதிகங்கள் பன்னிரண்டு இருக்கும் அதுக்கு மேல கிடையாது சம்பந்தர் பதிகங்கள்ல பதினொன்னு நிறைய இருக்கும் பன்னெண்டு பாடல் இருக்கிறது மிகவும் குறைவு என்று எனக்கு எண்ணம் நினைவு தப்பு இருந்தா மன்னிச்சிருந்தோம் ஆனா நாவுக்கரசர் பதியத்தில் இருபது பாடல்கள் கூட இருக்கும் இந்த இப்ப நான் சொல்ல போற திருவிரு இருபது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முப்பது பாடல்கள் கொண்ட திருக்குறுந்தொகை என்று ஒரு திருப்பதியம் கூட இருக்கிறது முப்பது பாடல்கள் கொண்டது சித்த திருக்குறுந்தொகை என்று அதற்கு பெயர் என்று நான் நினைக்கிறேன் தப்பு இருக்கலாம் அது திருக்குறுந்தொகை என்று வரும் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் என்று சொல்லி இந்த திருப்பதியத்துல இருபது பாட்டு இருக்கிறதாக எனக்கு நினைவு அந்த இருபது பாட்டும் அவனுடைய திருவடியை பத்தியே அவர் சொல்லிட்டு போறார் ஆமா பாட்டை உங்களுக்கு ஒரு தடவை பாடி காட்டி அப்புறம் என் கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லி பண்ணும் நான் தமிழ்நாடு பூரா தொட்டியே கிடையாது ஆமா ரூபாய் அஞ்சு ரூபாயில் அஞ்சு ரூபாய் தான் முதல்ல வாங்க ஆரம்பிச்சேன் அஞ்சு ரூபாய் கிடைக்கும் பொருள் கடந்துட்டு போகுது அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் அவன் கீதையில சொன்னது மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் நாளைக்கு ஒருத்தன் என்னதுன்னு சொல்லிட்டு எடுத்து போவான் அப்படி படி தமிழ்நாடு பூரா என்னை கேட்டவர்கள் உண்டு அழைத்தவர்கள் உண்டு போய் பாடியதும் உண்டு இப்ப குண்டத்தூரே கதி வெளியூர் எல்லாம் போக முடியல விட்டுட்ட இந்த மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு அங்க சரியாக கேட்டார்களான்னு பார்த்தா நூறு இடத்துக்கு போனா பத்து இடத்துல ஒழுங்கா கேட்டு இருப்பாங்க பாக்கி இடத்துல சரியா கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது கேட்கல அதை பத்தி கவலையே படமாட்டேன் திருத்து விடுவேன் ஆமா ஆனா ஒழுங்கா நான் பாடினதை எள்ளு போட்டா கூட கீழே விழாம கேட்கிற இடம் ஒண்ணு உண்டுனா அது தமிழ் சிட்டங்கன் தான் ஆமா அதனாலதான் நாலு வருஷத்துக்கு மீறி நான் எழுதி கேட்டேன் இந்த தமிழ்ச்சை தங்கத்தை எனக்கு கொடுங்கள் நான் தேவார கருத்துக்களை சொல்லி பாடி காட்டுறேன் நாலு வருஷமா எனக்குட்டாங்க எல்லையை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆமா கவலையே விடல இந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு சொல்றத கேட்கறதுக்கும் நாலு வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க அதான் மரசால பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு காசு வேணும் காசை தூக்கியா இருந்தே பட்டினத்தாரா இல்ல எனக்கு குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிற வீடு இருக்கு நான் கடையில கொண்டு போய் பத்து ரூபாய் எனக்கு அரிசி கொடுப்பான் சும்மா கொடுக்க மாட்டான் இல்லையா ஆமா காசு எனக்கு தேவைதான் ஆனால் நான் பாடுறத கேட்டாங்களா அப்படின்னு தான் பாப்பேன் அதுக்கப்புறமா தான் காசை பாப்பேன் என்ன கொடுத்தான் அப்படின்னு ஆமா அன்னைக்கும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் சில பேர் கூட சொன்னாங்க நீங்க இவ்வளவு கேசட் பாடிருக்கீங்கல்ல எவ்வளவு பணம் வாங்கிருக்கலாமே போடா பைத்தியக்காரா அத்தனை பேரும் கேட்கறதுக்கு துபாயில இருந்து வந்து சொல்லிட்டு போறான் சுந்தரர் தேவாரம் அத்தனையும் நான் வாங்கி வச்சிருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் லாவுக்கரசர் வாங்கிட்டு போறேன் நல்லாவே பாடிருக்காடு உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அங்க விபூதி இட முடியாது அது வேற்றுமதத்தமன் வாவா ஆமா அங்கிருந்து ஒருத்தன் வந்து என்ன பார்த்துட்டு ஒன்னரை மணி நேரம் காத்துக்கிட்டு பாத்துட்டு போனா என்ன கேட்கிறே இருக்கு பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கல வாங்கிட்டு போயிட்டேன் அங்க போய் கேட்டதுக்கு அப்புறமா யோ இப்படியும் பாடி இருக்கிறாரே இந்தியாவுக்கு போன அவரை பார்க்காம திரும்பறதில்லை அப்படின்னு முடிவு வந்தேன் உங்க வீட்டுக்கு வந்தேன் ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்க திரும்பி வர்றதுக்கு சொன்னாங்க நேரம் உட்கார்ந்தே கிடந்த என் கோயில் இந்த பணம் போகுமாங்க இந்த பாட்டு போகும் இல்லையா அதனால அவன் என்ன கொடுத்தாலும் செத்தான் போடா அத பத்தி கவலை இல்ல பாட்டு போச்சா அது போன எனக்கு அப்படின்னு விட்டுட்ட அது போயிட்டு போக தமிழ்ச சங்கத்துக்கு நான் என்றும் நன்றி உடையேன் என்று நான் சொல்லிவிட்டு இப்போ இந்த திருவியாத்து தேவாரம் திருவருத்தம் இருபது பதிகம் இருபது பாடலை கொண்ட ஒரு திருப்பதியும் முழுதும் அவனுடைய திருவடியை பற்றியே வருகிறது பாட்டை சொல்லிவிட்டு அப்புறம் கருத்தை சொல்லுகிறேன் ியன எடுத்த எடுப்பிலையே சொல்லிவிட்டாரு உன்னால அதை சிந்திக்க முடியாதுரா அவனுடைய திருவடியை நீ சிந்திக்க முடியாது ஐயாரம் அடித்தளமே பாட்டின் முடிவு ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பறியன அப்புறம் ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பவர்க்கு அப்படின்னு கேட்டார் அர்த்தம் முதல்ல சொன்னது அப்படி இரண்டாவது சொல்றது இப்படி எப்படி சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென் தேன் முத்தி கொடுப்பன பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுத்தி அந்திப்புறை அணிந்து ஆடும் ஐயாரு அடித்தலே ஐயாத சிந்திக்க முடியாத திருவடி நமக்கு தேவைதானா தேவைதானா நமக்கு கோயிலுக்கு போனா நாம என்னை பார்க்க முடியலையே அவனுடைய திருவடியே அதாவது மகாத்மா காந்தி சுயசரிதத்தில் எழுதினார் நமது மதத்திலே கோயில்களுக்கு போனால் அமைதி இல்லை அப்படின்னு எழுதி வச்சு மகாத்மா காந்தி சுயசரிதத்தில் எழுதுகிறார் நமது கோயில்களுக்கு போனால் மதத்தில் அமைதி இல்லை அப்படின்னு எழுதிவிட்டார் நான் காசியில விஸ்வேஸ்வரர் கோயிலுக்கு போனேன் குறிப்பிட்டோர் எழுதுறார் அந்த கோயிலுக்கு நான் போனேன் எனக்கு அமைதியே இல்லை வெளியே உடியாந்து விட்டேன்னு எழுதுறாரு புத்தகம் கிடைச்சா படிச்சு பாருங்க கிடைக்கிறது இல்லை புத்தகம் ரொம்ப நாள் சிரமப்பட்டு வாங்கி படிச்சனும் அப்படி நாம அன்னைக்கு கோயிலுக்கு போனா நமக்கு அமைதி கிடைக்கலையே நம்ம என்ன பண்ணலாம் இல்லையா ரொம்ப நாள என்னுடைய சிந்தையை வாட்டிக் கொண்டிருந்த பாட்டில் இது அப்புறமாக ஏதோ என்னுடைய சிந்தையில் ஒரு தெளிவு வந்தது அது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது ஆனா அவன் திருவடியை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி நினைத்தேன் என்று என்னால் சொல்ல முடியாது இல்லையா அதை சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஆமா இதை மறுபடியும் அடுத்ததுல சொல்றார் கழித்து கலந்ததும் ஒரு காவிரிமாய் குளித்து தொழுது முன்னின் இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூடி இருப்ப அடித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயா நடித்தளவே இவ்வளவு நன்மைகளை கொடுக்கிற திருவடி நமக்கு எப்படி சிந்திக்க முடியும் எப்படி அதை விட்டுடுறது இல்லையா நான் எவ்வளவோ சொற்பொழிவுகள் கேட்டவன் சொற்பொழிவுக்குன்னு இருக்கிற அந்த பிரச்சார நிலையத்துல நான் வேலையில இருந்தவன் எத்தனையோ சொற்பொழிவு கேட்டிருக்கேன் யாரும் இந்த திருவடியை சிந்திப்பதற்கு வழி சொன்னதே இல்லை ஆமா பாடியிருக்காரு பாடியிருக்காரு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அதற்கு வழி சொன்னவங்களே நான் பார்க்கல ஒரு சமயம் நீங்க கேட்டிருக்கீங்களோ என்ன தெரியாது ஆமா இதுல சொல்ற ஐயாறு அடித்தலைமை கழித்து கலந்ததோர் காதற் கசிவோடு காவிதிமாய் துளி குளித்து தொழுது முன் நின்று கோதில் செந்தேன் தெளித்து சுயமுதூட்டி அமரர்கள் சூடி இருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரு அடித்தலமே ஒருவேளை அது கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சிந்தனை பண்ணினார் ஒரு சமயம் அந்த திருவடி நமக்கு நினைப்புக்கு வருமோ என்னமோ அப்படி நான் சிந்தனை பண்ணிதான் ஒரு திருவடியை நான் சிந்தனை பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அந்த அளவோடு நான் அதை விட்டுறேன் அதுக்கு மேல்பட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் நீங்களும் அப்படி சிந்தனை பண்ணினா அது கிடைக்கலையே கிடைக்கலயேன்னு நினைக்கும் வருமோ என்னமோ இல்லையா ஆமா உற்றார் இலாதார்கு உறுதுணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ உடையன காதல் செய்ய கிற்பார் தனக்கு கிழரொளிமானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொழு ஐயார அடித்தளமே யோ நீ தேவாரத்தை பாட வந்தியா இதையெல்லாம் சொல்ல வந்தியா நீ கிடைக்கலாம் ஐயா பாடுறபடி நடந்தாகணும் இல்லையா சொன்னாரு கற்க இடற்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர் வாழ் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ளம் ஒரு பெரியவர் அப்ப நான் படித்தது எனக்கு பலன் தெரிய வேண்டாமா எனக்கு பலன் கிடைக்க வேண்டாமா இந்த ராகமும் பொருள் சிந்தனை செய்தேன் எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சது கிடைச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சமயம் நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா கிடைக்குமோ என்னமோ அது அவனுடைய திருவருள் என்று விட்டு விடுவோம் என்று உங்களுக்கு நினைவூட்டி நான் ஏதோ ஒன்றை சொல்லி உங்களை மயக்குகிறேன் அல்லது திண்டாட வக்கீலை வந்து எண்ணி விடாதீர்கள் என்னுடைய எண்ணத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்லி இன்னொரு திருவருத்தம் எண்ணி பார்ப்போம் சிதம்பரத்தில் பாடியது ம் இரண்டு பதியம் பாடியிருக்கார் அந்த ஊரு கவர் இரண்டு பாட்டு இரண்டு பதியம்னா ஒன்னு ஒன்னும் பத்து பாட்டு இருபது பாட்டு இருக்கிறது ஒன்று சொல்லி பார்ப்போம் கருணட்ட கண்டனை கற்பகத்தை செறிட்ட மும்மதில் எய்யவல்ல செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கு இறையை சிற்ற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே கருநட்ட கண்டனை அட்ட தலைவனை கர்மகத்தை பெ மும்மதில் எய வல்ல செந்தி முடங்க திருநட்டமாடியை பில்லைக்கு இறையை சித்தம்பலத்து பெருநட்டமாடியை கோன் என்று வாழ்த்த நினைவு வரும்போது சொல்லிவிடும் சிதம்பரத்து ஒன்னே ஒன்றுதான் சொன்ன நினைவுக்கு வருகிறது சொல்லிவிடுவேன் அவர் என்ன சொன்ன சரக்கரை திருவருத்தம் அப்படின்னு ஒன்று பாடுறார் சரக்கரை என்பது ஸ்டோர் சாமான்கள் போட்டு வைக்கிற இடத்துக்கு ஸ்டோர் சொல்லிடுறோம் சரக்கரை சரக்கல்லாம் கொண்டே வச்சிருக்கிற ஒரு ரூம் அந்த ரூம் என்னுடைய நெஞ்சம் அவன் சாமான் இங்க வச்சுட்டு போயிருக்கான் இந்த சரக்கரையில் எந்த சரக்கரையில் இதுல அதுக்கு சரக்கரை திருவிருத்தம் பாடுறார் அந்த சரக்கரை திரு அந்த சரக்கரையில் என்ன இருந்தது தெரியுமா அவன் ஏழை வருகின்ற விடை இருக்கிறது கையில வச்சுக்கிட்டு மழு அந்த சர்க்கரை சரக்கரை ரூம் இருக்கு அவனுடைய பூதகணங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கு பாய் புலித்தோல் வச்சிருக்கிறான் கையில வச்சிருக்கிற உடைந்த தலை இருக்கிறது பாருங்க பிரம்ம கபாலம் அது கிடக்கிறது அவன் சடையில ரெண்டு உண்ணுங்க கிடக்கு இதெல்லாம் என்னுடைய நெஞ்சிலே கிடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க வீட்டில கொண்டாந்து என்னுடைய பைய வைக்க முடியாதுல்லவா எடுத்துட்டு போனான் திரும்பி போகும்போதுல உங்க வீட்டுல கொண்டாந்து சாமான பூரா வைக்க முடியுமா வைக்க முடியாதல்லவா இப்ப அவன் வீடா இருந்த வயசுனா அதுல வச்சாவ நினைத்து அதுல வச்சிட்டு போயிருக்கிறான் என்னைக்கோ ஒரு நாளைய எடுக்க வருவான் அல்லவா இதுக்கு சரக்கரை திருவிறுத்தம் பெயர் வைக்கிறார் சுவாமி விடை தெண்ணப்பம் வெம் மழுவாழ் படையும் படையாய் நிறைத்த பல்பூதமும் பாய் குளித்தோல் உடையும் உடை மாலையும் மாலை துறை ஒதுங்கும் சடையும் இருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே என் தனி நெஞ்சமேனு சொல்லிவிட்டார் இவன் தனி மனிதன் சொன்னா இவன் மன குணத்தினால பெரியவன் அர்த்தம் இல்லையா அப்ப தனி நெஞ்சம்னா என்னுடைய நெஞ்சம் தனியான நெஞ்சம் அது எல்லோருக்கும் இருந்து இருக்காது சரக்கரையோ என் தனி நெஞ்சமேங்க ஒரு பாட்டு தான் எனக்கு அதுல தெரியும் பாக்கி பாடல் எல்லாம் எத்தனை இருக்கிறதோ என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ என்ன முத்துக்கள் இருக்கிறதோ புத்தகத்தை விரித்து பார்த்தால்தான் தெரியும் இரண்டு ஒன்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் என்று சொல்லி இப்படி நினைவூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பது இந்த தமிழ் இசை சங்கம் இல்லையா ஆமா இந்த கருத்தை சொல்லவும் பாடி காட்டவும் எனக்கு வாய்ப்பான இடமாக தமிழ்ச்சங்கம் இருக்கிறது என்றும் கடமை உடையேன் அவர்களுக்கு என்று சொல்லி ஒன்னரை மணி நேரம் திருவிருத்தில இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு அதனை நினைவூட்டுவேன் தேவார திருவாசகம் நம்ம சொத்து நம்ம உடைமை நம்ம உடைமை குன்றத்தூர் இருக்கிற வீடு மாத்திரமா எனக்கு உடைமை தேவார புத்தகம் என்னுடைய உடைமை இல்லையா ஆமா அந்த பாடல்கள் என்னுடைய சொத்து ஆமா என்னுடைய சொத்துன்னு நினைச்சுதான் எல்லாத்தையுமே ரெக்கார்டில் பாடி வச்சேன் போட்டோம் எல்லாருக்கும் போய் கேட்கட்டும் தமிழருடைய சொத்து இருக்கிறது பார் என்று தெரிந்து கொள்ளட்டும் என்றுதான் நான் நினைத்ததுல ஏதோ பத்து பர்சன்டேஜாவது வெளியில போயிருக்கும் சந்தோஷம் என்று நினைத்து காலத்தோடு நிறைவேற்றிக் கொள்வேன் திருவருள் நான் சொன்ன கருத்துக்கள் சிலது தப்பாவும் இருக்கலாம் இல்லையா நான் தமிழ் வித்வான் படித்தவன் அல்ல ஓதி ஓதி உணர்ந்ததில் நான் சொல்லுகிறேன் தவறு இருக்கிறத விட்டுடுங்க சரி இருக்கிறத எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் மீண்டும் எல்லோருமாக சேர்ந்து பஞ்சாட்டலும் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் நாட்டு மனிதர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி எண்ணி பஞ்சாற்றலும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனால் ஓம் நம சிவாயம் நால்வர் திருவிழா என்பதை திருஞான சம்பந்தர் திருவிழாவாக நடத்த இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஐயா இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஐயா நால்வர் விழா என்று நடத்திக் கொண்டிருந்தார்கள் ஒரே நாளில் நால்வரையும் நடத்த முடியலை என்று ஆட்சியாளர்கள் கருதி ஒரே இருபத்தி 23, ஒன்பது இரண்டாயிரத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு மங்கள இசை கல்லூரி மாணவர்கள் விரை வணக்கம் தமிழிசை கல்லூரி மாணவிகள் தலைவர் உரை நீதிபதி ஐயா பேச்சு திருஞான சம்பந்தத்தை பற்றி பேசுகிறவர் சோ சத்தியசீலன் திருஞான சம்பந்தருடைய திருப்பாளர்களை பாடுகிறவர்கள் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் ஏசி ஐயா அவர்கள் நன்றி உரை சொல்லுகிறார்கள் விரிவான அழைப்புகள் பின்னாலே வரும் அதற்கும் நீங்கள் வாருங்கள் என்று நான் உங்களை வேண்டிக்கொண்டு நான் இன்னொன்றும் உங்களுக்கு நினைவூட்ட காத்திருக்கிறேன் என்னுடைய ஆசிரியருடைய என்னுடைய ஆசிரியர் வேலாயுத ஓதுவார் அவற்றை தான் நான் தேவாரம் படித்த நன்றாக சொல்லிக் கொடுத்தவர் எழுத்து எழுத்து எழுத்து எழுத்தா சொல்லி பதம் பதமா அர்த்தம் சொல்லி சொல்லுவார் அப்படி போதிக்கிற ஆசிரியர்களே கிடையாதுன்னு என்னுடைய எண்ணம் அவருடைய பிறந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது புரட்டாசி மாதம் மகநத்திரம் இருக்கு இருபத்தி ரெண்டு மாலையில ஆறையிலிருந்து எட்டு வரலையும் தேவாரம் பாடுவேன் கருத்துக்கள் சொல்லுவேன் இருபத்தி மூணு ஆறையிலிருந்து எட்டு வரலையும் தேவாரம் பாடுவேன் கருத்துக்கள் சொல்லுவேன் இருபத்தி நாலாம் தேதி மாலையில கொஞ்சோண்டு பாடிவிட்டு குமரகுருபரர் அருளி செய்த நீதி நெறி விளக்கம்னு ஒரு அற்புதமான நூல் நோட்டீஸ் வந்திருக்கிறது பெற்றுக் கொள்ளுங்கள் குமரகுருவரர் முருகனுடைய அருள் பெற்றவர் அவர் திருக்குறளை உள்ளடக்கி நீதி நெறி விளக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அற்புதமான நூல் நல்ல கருத்துக்கள் நீரில் குமிழி இளமை எடுத்த உடனே பாட்டு வருது பாருங்க நீரில் இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை யாக்கைனா உடம்பு என்ன நமரங்கள் எம்பிரானை வழுத்தாதது அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் தண்ணீர் எழுதி எழுத்தும் இதுவும் போலதான்டா பார்த்துக்கோ நீ அவனுடைய அவனுடைய திருவடியை வாழ்த்து விடு என்று சொல்லுகிறது முதல் பாடல் அப்படி ஒரு இருபது பாடல்களை தொகுத்து காசட் பண்ணியிருக்கேன் ஆசிரியர் இருபது வருஷத்துக்கு முந்தைய பரலோகம் போய்விட்டார் அந்த அம்மா இருக்காங்க அவங்களை வர சொல்லுவேன் என்ற காணிக்கையை கொடுத்து அனுப்புவேன் அது இருபத்தி நாலாம் தேதி முடிந்தவர்கள் அங்கேயும் வருக என்று வேண்டிக்கொண்டு பஞ்சாற்றம் சொல்லி நிறைவேற்றிக் கொள்வேனார் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம்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 शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः पार्वती पदये